அவர்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நுன்ப வைப்பார்களா என்று ஆயுஷா ரவி அவர்களிடம் கேட்டேன் ஆம் என்று கூறினார்கள் மாதத்தில் எந்த நாட்களில் நுன்பழிப்பார்கள் என்று கேட்டேன் மாதத்தில் எந்த நாட்களில் நுன்பழிப்பது என்பது பற்றி அவர்கள் பொருட்படுத்தியதில்லை என்று ஆயிஷா ரவியல் தாகும் அவர்கள் பதில் கூறினார்கள் ஒன்று ஒன்று ஆறு பூஜ்ஜியம்